திருமுகம் எட்டு அபேத நேயம் பதினாறு ஒன்பது ஆயிரத்து அன்பு அறிவு முதலிய நற்குணங்களில் சிறந்து சிவநேசத்தான் மேம்பட்டு எமது கண்மணி போன்று விளங்கிய சிரஞ்சீவி இரத்தின முதலியாருக்கு சிவக்ஞானமும் தீர்காயிலும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாவதாக அவ்விடத்திய சுபசரித்திர விபவங்களை அடிக்கடி கேட்க விரும்புகின்றேன் தாம் ரிஜிஸ்டர் செய்வித்து அனுப்பிய கடிதமும் அதற்குள் அடங்கிய 25 ஐந்து ரூபாய் நோட்டும் தாமசப்படாமல் வந்து சேர பெற்று கொண்டேன் இது விஷயத்தில் தமக்கு விசேஷம் பிரயாசம் நேரிட செய்கிறேன் ஆயினும் அந்த பிரயாசம் சிவகடாக்ஷத்தால் நேரிட்டது ஆகலின் பின்பு தமக்கும் எனக்கும் தடைபடாத நிம்மதியையும் சத்துவ சந்தோடத்தையும் உண்டு பண்ணும் என்கிற நிச்சயத்தினால் நானாவது தெரிவிக்க நேரிட்டது ஆனால் இது குறித்து விசேஷ முயற்சியும் பிரயாசமும் தமக்கு நேரிடுமே என்ன செய்வது என்கிற விசாரமும் ஒரு உடையவனாகவே இருக்கிறேன் இனி வேறு வகையால் பலவாக விரிப்பதென்ன நானே தாமாகவும் தாமே நானாகவும் பழமை தொட்டு வந்த அபேத நேயத்தை எண்ணி மற்ற இடங்களில் கனவிலும் லட்சியம் செய்து குறிக்கப்படாத குறிப்பை தம்மிடத்தே குறித்தேன் இது எம்பெருமானுக்கும் சம்மதமாக இருக்கும் அகலில் தமக்கும் சம்மதமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் இவை தாம் வாங்குகிற இடமும் வாங்குகிற வகையும் அதற்கு கொண்ட வண்ணமும் மற்றவைகளையும் தெரிவிக்க வேண்டும் இவ்விடத்தில் மகாராஜராஜ ஸ்ரீ நாயக்கர் அவர்களும் யானும் மற்றவர்களும் கஷேமம் இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் புரட்டாசி இரண்டு இஃது சன்னப்பட்டினம் பெத்துநாயக்கன் பேட்டை ஏழு கிணற்றுக்கு அடுத்த கீழண்டை வீராசாமி பிள்ளை தெருவில் சுப்புராய பிள்ளையவர்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்கும் ஸ்ரீ ரத்தின முதலியார் அவர்களுக்கு கொடுப்பது சரூர் சரூர்